கமா சொத் அலா இப்ராிம்லா அலி இப்ராிம் ஹது அலா முன் கலா இளை பத்தி அதாவது உகதிலே மரணித்த சுகதாக்களுடைய அந்த சம்பவங்களை பார்த்துட்டு வந்தோம் அதன் தொடர்ச்சியாக இன்று வந்து இன்றும் அதோடைய தொடர்ச்சி அப்துல்லா பின் ஜன்ஸ் ரதி அல்லாஹா நுகுவும் பின் அபிவக்காஸ் ரதி அல்லாஹ் இவர்கள் இரண்டு பேரும் அவங்களுக்குள்ள ஒருத்தர் வந்து என்ன துவா செய்யறாரு அபிவக்கியை சந்திக்கணும் அவனோடு நான் வந்து போரிடணும் அவனை வெற்றி அப்படி சொல்லி துவா செய்யறாரு இவர் ஆமீன் சொல்றாரு திரும்ப அடுத்தது அப்துல்லா பின் ஜன்ஸ் அவரு என்ன பண்றாரு நானும் பலமான எதிரியை வந்து சந்திக்கணும் அவன் என்னை வெட்டணும் என்னுடைய காதை வெட்டணும் மூக்க வெட்டணும் என்னுடைய உடலை சிதைக்கணும் இதே நிலையில் அல்லா நாளை என்னை எழுப்பி உன் காது எங்க மூக்க எங்க அப்படின்னு கேட்கணும் பாதையில் அதெல்லாம் நான் தியாகம் செஞ்சிட்டேன் அப்படின்னு நான் சொல்லணும் அப்படின்னு விருப்பப்படுறேன் அப்படின்னு துவா செஞ்சார் அப்ப அவரு வந்து ஆமீன் சொன்னார் இந்த போரெல்லாம் முடிந்த பிறகு சாதுவின் அபிவக்கா சதியான தன்னுடைய மகன் டல்றாரு நான் எவ்வாறு துவா செஞ்சனோ அதே மாதிரி பலமான எதிரியை எதிர்கொண்டேன் நான் அவனை வெற்றியும் கொண்டேன் எப்படி அப்துல்லா பின் செய்தார்களோ அதே மாதிரி காது வெட்டுப்பட்டு மூக்கு வெட்டுப்பட்டு முகத்தில் சிதைக்கப்பட்டு அவர் வந்து வெட்டுப்பட்டு கிடந்தார் அப்படின்னு சொல்லி காட்டினான் இப்ப அவர்களுக்கு சகிதாவனும் எண்ணம் அல்லாவுடைய பாதையில் மரணிக்க வேண்டும் எண்ணம் எந்த இருந்திருக்கு அடுத்ததாக ஹல்லலா ரதி அல்லாஹான இவர் வந்து உகது உகதியுத்தம் நடக்கிறதுக்கு முன்னாடி நாள்தான் திருமணம் முடிக்கிறார் திருமணம் முடிச்சவரு நபிசுலா அரச்கிறாரு யார சொல்ல இன்று மட்டும் நான் மனைவி போயிட்டு நான் உறவில் இருந்துட்டு வந்துடுறேன் அன்னைக்குதான் அவர் முதல் நாள் திருமணம் முடித்த அப்ப பொதுவா வந்து படைக்கு வந்து படையில தான் இருக்கணும் இவர் என்ன பண்றாரு ஃபஜர் தொழுதிட்டு சகாபாக்களோட ஃபஜர் தொழுதவரு படைக்கு முன்னதாக மனைவியோடு இருந்து மனைவியோட இருந்துட்டு வந்துடுறார் அப்ப என்ன பண்றாருன்னு சொன்னா குளிக்காமவே வந்துடுறாரு அவர் குளிப்பு கடமையோடய வந்துடுறாரு குளிக்கல இவர் போரிலும் பங்கு பெறாரு பங்கு பெற்று சஹிதாவும் ஆயிடுறாரு ஆன பிறகு நபிசுல்லா வந்து ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வை காணறாங்க இவர் அபுசூபியான எதிர்த்து போனார் இவருடைய தைரியத்தை பாருங்க அபு படைக்கு தலைவராக வந்தவரு அபு எதிர்த்து அவரை சுத்தி அவ்வளவு பலமான படை நிக்கிது கூட்டங்கள் நிக்கிது அப்ப அங்க இருக்கக்கூடிய ஒருவன் இவர் காலாட்படை அபுசுஃபியான் குதிரையில் அமர்ந்து இருக்கிறாரு இப்ப எதிர்த்து போகும்போது அங்க இருக்கக்கூடிய ஒருவர் தன்னுடைய அவருடைய நெஞ்சில் ஈட்டிய குத்தி மறுபக்கம் எடுத்துட்டார் இப்ப இவர் அந்த இடத்துல சஹீதாய்றாரு ஷகீத் ஆன பிறகு அங்க ஒரு வித்தியாசமான நிகழ்வை நபிசுல்லா பார்க்கறாங்க பார்த்த உடனே நபிசுல்லம் வந்துட்டு தன்னுடைய அவங்களுடைய மனைவிட்டை போறாங்க அல்லலார் அது எல்லாரும் அவர்களுடைய மனைவியிட்ட போய் என்ன நடந்துச்சு நான் வித்தியாசமான ஒரு நிகழ்வை கண்டேன் அவரை வந்து மலக்குகள் குளிப்பாட்டுறாங்க சொர்க்கத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட பட்டால் செய்யப்பட்ட ஒரு பாத்திரத்தால் வந்து அந்த பாத்திரத்தை கொண்டு மலக்குகள் அவர்களை குளிப்பாட்டினாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கிறாங்க யார சொல்லா இதுதான் நடந்தது நடந்ததை சொல்றாங்க ஹஜர் பிறகு வந்து நாங்கள் உறவில் இருந்தோம் உடனடியாக போருக்கு வரும் வரும்படி அழைப்பு வந்ததால அவர் குளிக்காம வந்துட்டாரு அப்ப மலக்குகள் அவரை குளிப்பாட்டினாங்க அவர் குளிப்பு கடமையாக இருப்பதால அவரை வந்து குளிப்பாட்டினார் மேலும் வந்து அவங்களுடைய மனைவி சொல்லி காட்டுறாங்க அவர்கள் உறவு கொண்ட பிறகு கனவு கண்டு நான்கு பேர்த்து சொல்றாங்க என்னன்னு சொன்னா வானம் வந்து திறந்துச்சு அதுல வந்து அல்லது இல்லாம உள்ள போனாரு அப்ப நான் புரிந்து கொண்டேன் இவர் வந்து சகிதாடுவாரு அப்படின்னு உறவிலிருந்து ஒரு ஷகீது மூலமாக எனக்கு ஒரு குழந்தை வேணும் ஒரு சகீதுடைய குழந்தை வேணும் ஒரு மௌத்தாயிருவாரு பெண்ணுக்கு தெரியுது இந்த பெண்ணுடைய பெயர் ஜமீலா இவர்கள் யாருக்கு தலைவனாகிய அப்துல்லா பின் உபை அவங்களுடைய மகள் அப்ப அவர்கள் வந்து இவரோடு இன்னொருத்தவங்களும் நல்ல ஈமான் உள்ள ஒரு பெண் ஆனால் மகள்கள் இவங்க முனாஃபிக்குடைய தலைவன் அப்போ அல்லா யாரு வீட்டில் எங்கே ஹிதாயத்துக்கு கொண்டு வருவான்னு தெரியாது அப்ப இவர்கள் அந்தளவு உறுதி எந்தளவு உறுதி ஒரு சகிதுடைய அல்லாவுடைய பாதையில் போரிட்டவருடைய குழந்தை என்னுடைய வயிற்றில் இருக்கணும் அப்படின்னு யாராவது இன்னைக்கு ஒரே நாளில் உன் கணவன் இறந்துருவாரு அப்படின்னு யாராவது தெரிஞ்சும் கல்யாணம் பண்ணுவாங்களா இவர்கள் பண்ணாங்க இவர்கள் விருப்பப்பட்டாங்க அப்போ அவங்களுக்கு குழந்தையும் பிறந்துச்சு அந்த குழந்தைக்கு அப்துல்லா அப்படிங்கிற பெயர் அதே போல அந்த பெண் வந்து அதன் பிறகு திருமணமும் முடிச்சுக்கொள்றாங்க அவர்கள் வந்துட்டு அதன் பிறகு தலஹாபின் உபைதுல்லா ரதியல்லான் அவர்களை திருமணம் முடித்து அதன் அவர்களுக்கும் ஒரு குழந்தை பிறக்குது முகம்மத் அப்படிங்கிற ஒரு குழந்தையும் பிறக்குது இப்ப இந்த சஹாபி வந்து கசீலுல் மலாய்கா அப்படின்னு அழைக்கப்படுவாங்க மலக்குகளால் குறிப்பாட்டப்பட்டவரு அப்படின்னு அதே இந்த மகன் அவருடைய மகன் இருக்காரே மகனாரை வழக்குகளால் குளிப்பாட்டப்பட்டவருடைய மகன் அழைக்கப்பட்டார் அவர் அவர் உயிர்மால் முறை இன்னும் இன்னும் வரலாற்றில் பார்க்க முடியுது இப்ப எப்பேற்பட்ட ஒரு தியாகத்திற்கு வந்து அவர்கள் உள்ளானாங்க ஷஹீதுக்கு சுகாதாரமாக ஆகணும் அவங்களுக்கு எந்த வந்து ஒரு ஆசையாக இருந்தது அப்படிங்கறத நாம் இங்கே வந்து இதிலிருந்து புரிந்து முடியுது நாம திருமணமான ஒவ்வொரு சகோதரர்களும் நம்ம அந்த உணர்வு நமக்கு தெரியும் திருமணம் முடிந்து முதல் நாளில் முதல் இரவுல அந்த ஒரு எண்ணம் பீலிங்ஸ் எந்த மாதிரி இருக்கும் நமக்கு ஆனா அதையெல்லாம் பெருசா பொருட்படுத்த கூட போர்க்களத்தில் வந்து நின்னாங்க உயிரையும் விட்டாங்க அந்த அளவு அல்லாவுடைய பாதையில் போரிடக்கூடிய போரிடக் கூடுவதற்கு ஆசையுடைய அதில் மரணிக்க வேண்டும் என்ற ஆசையோடு அவர்கள் இருந்தாங்க அடுத்த சம்பவம் அப்துல்லா பின் அமர் பின் ஹரம் ரதியுல்லா இவருக்கு வந்து ஒரு மகன் இருந்தாரு அவர் தன்னுடைய மகன பார்த்து சொல்றாரு மகனே நீ சகிதாவனும் எனக்கு ரொம்ப ஆசை ஆனா உனக்கு தங்கைகளும் அக்காவும் அவருக்கு வந்து பெண் குழந்தைகள் அதே போல எனக்கு இருக்க கடனை நீ அடைக்கணுங்கிற காரணத்தினால நான் வந்து போருக்கு போறேன் அப்படி சொல்லிட்டு போறாரு போயிட்டு அவர் வந்து சஹிதாவும் ஆயிடுறார் ஆன பிறகு அவர்களுடைய பிள்ளைகள்லாம் அங்க வந்து பிள்ளைகள் குடும்பத்தார்கள் எல்லாம் வந்து அழுகுறாங்க ரொம்ப அழுகுறாங்க அழகும் போது நபிசுல அரச வந்துட்டு ஏன் அழுகுறீங்க அழுகை நிப்பாட்டுங்க நீங்க ஏன் அழுகுறீங்க நீங்க அழுகுதுனால எதுவும் நடக்க போடுறது கிடையாது அல்ல அவருக்கு கொடுத்த ஒரு சுப செய்தி இது அவர் பொருந்தி கொண்ட அவரு விரும்பிய ஒண்ணதான் எல்லாம் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நபிசுல அரசு சொல்றாங்க உங்களுக்கு நான் வந்து ஒரு சுப செய்தியை சொல்றேன் தந்தையை பத்தி உங்க தந்தைய மலக்குமாறு வந்து அவர்களுடைய நிழல்கள் அவர்கள் சொர்க்கத்துக்கு தேந்திட்டு தருணத்தில் கூட அல்லா கேட்கிறான் அபிசிவாசன் தன்னுடைய வாய்ப்பு வாயால் சொல்றாங்க அல்லா கேட்டான் உனக்கு என்ன வேணும்னு இந்த அப்துல்லா பின் ஹரம் ரத்தியல்ல அவரு சொல்றாரு எனக்கு யாரா நான் திரும்பவும் எனக்கு உயிர் கொடுத்து நான் திரும்பவும் சஹிதாவணும் அப்படின்னு தான் நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு கேட்டாரு அல்ல அவரை வந்து அவங்களுடைய இறக்கையுடைய நிழல்களில் சொர்க்கத்துக்கு கொண்டு போனாங்க அப்படின்னு நான் பிசுவாசன் சொல்லி காட்டினாங்க அவருடைய மகனாராகிய ஜாபீர் ரதிலான் சொல்லி காட்டினாங்க அப்ப சஹிதை தவிர உலகத்துக்கு திரும்ப வரணும் அப்படின்னு சகிதை தவிர யாருமே விரும்ப மாட்டாங்க நாளைக்கு சொர்க்கத்தில் அல்லா கேட்பான் சஹிதிகளை பார்த்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும் யார திரும்ப உயிரை கொடுத்து திரும்ப உலகத்துக்கு அனுப்பி நாங்க திரும்ப சஹிதாய் வரணும் அந்த அளவு விருப்பப்படுவாங்க நபிசுல்லால உகதில் மரணித்த அந்த சகாபாக்களை எல்லாம் குறிப்பிட்டு நபிசுல்லா சொல்லி காட்டினாங்க இவர்களுக்கு வந்து நான் வந்து சாட்சி சொல்றேன் நான் இவர்களுக்கு பரிந்துரை செய்வேன் இவர்கள்லாம் சொர்க்கவாதிகள் நான் சாட்சி சொல்றேன் அப்படின்னு சொல்லி காட்டினாங்க உண்மையான தூய எண்ணத்தோடு போரிட்டு சஹிதான நபர்களை குறித்து அப்ப நபிசுல்லா வந்து அவர்களை குறித்து ஒரு சம்பவம் சொல்றாங்க அவர்கள் மரணிக்கவில்லை அவர்கள் ஷகீதானவர்களே அவங்க அல்லாவிடத்துல அவர்கள் நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு பறவையாக சொர்க்கத்தில் தான் எங்கெல்லாம் போகணும்னு விருப்பப்படுறாங்களோ எதையெல்லாம் நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல அவர்கள் பறந்து கொண்டிருக்கிறாங்க அல்லாவுடைய அரசுக்கு கீழே அரசியல் தொங்கக்கூடிய அந்த கூண்டில் பெற்றுக் கொண்டு வள வந்து அப்ப அல்லா அவர்களை பார்த்து கேக்குறான் இந்த அதாவது இந்த நபர்களுக்கு நடந்த அவர்கள் பெற்றுக்கொண்டாங்கல்ல அந்த விஷயத்தை சகிதை பெற்றுக் கொண்ட நபர்கள் யாரு எங்களுக்கு கிடைத்த இந்த விஷயத்தை எப்படியாவது எங்க சகோதரர்களுக்கு எத்தி வைக்கணுமே இங்கே நாங்க பெற்ற இந்த பாக்கியங்களை எப்படியாவது எங்களுக்கு நாங்க போய் எத்தி வைக்கணுமே எத்தி வைக்கிறதுக்கு யார் இருக்கிறா அப்படின்னு அவர்கள் சொர்க்கத்தில் இருந்து கவலைப்படுறாங்க அல்லா பொறுப்பெடுத்து சொல்றான் நானே எத்தி வைக்கிறேன் அல்லா எத்தி வைக்கிறான் அவர்களுக்கு செய்தியை அல்லா இறக்கிறோம் மூன்றாவது அத்தியாயத்தில் நூத்தி அறுபத்தி ஒன்பது வசனம் வரை யாரு அந்த சுகதாக்களுடைய கவலையை அல்லா நிறைவேற்றி அவர்கள் அடைந்திருக்கக்கூடிய அந்த நிலைய வந்து அல்லா வந்து இங்க இருக்கக்கூடிய அவர்களுடைய சகோதரர்களுக்கு எத்தி வைக்கணும் அல்லா என்ன சொல்றான்னு சொன்னா இறைவெளியில் கொல்லப்பட்டவர்கள் வந்து நீங்க இறந்தவர்களாக எப்பயுமே கருதாதீங்க அவங்க உண்மையில வந்து உயிரோட தான் இருக்கிறாங்க அவங்க தங்களுடைய இறைவனிடம் இருந்து தங்களுக்கு தேவையான ரிசர்கை பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க அல்லா தன்னுடைய அருள் இருந்து அவர்களுக்கு அளித்தவற்றுக் கொண்டு அவர்கள் மகிழ்ச்சியில திளைத்திருக்கிறாங்க தங்களுக்கு பின்னால் வாழ்ந்து வருகிற இன்னும் தங்களுடன் வந்து சேராமல் இருக்கிற இறை நம்பிக்கைகள் குறித்து அவர்களுக்கு அவர்களுக்கு எத்தகைய அச்சமும் கிடையாது அவர்கள் துயரப்படவும் மாட்டார்கள் என்று இவர்கள் மனநிறைவு பெறுகின்றனர் அந்த சுகதாக்களை பத்தி சொல்றான் மேலும் அல்ல சொல்றான் அல்ல அளித்த கொடையினாலும் அருளினாலும் அவர்கள் அகமகிழ்வுடன் இருக்கின்றார்கள் இறை கொண்டோரின் நட்கூலி வீணாகி விடுவதில்லை என்பது அவர்களுக்கு தெரிந்துவிட்டு இருக்கிறது அப்படின்னு நல்லா தர சொல்லிக் காட்டான் இப்ப இவங்களுடைய அந்த தூது செய்தியை இவர்களுடைய செய்திய கவலைய அல்ல மற்ற சகோதரர்களுக்கு இவங்க எத்தி வைக்கணும்னு இருந்த கவலைய அல்லா நானே பொருட்படுத்த அப்படின்னு அல்லா தலா அந்த சுகதாக்களுடைய அந்த கோரிக்கையை மக்களுக்கு எத்தி வைக்கணும் இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களுக்கும் அதே செய்திதான் அப்ப இந்த சுகதாக்கள் இதுல நம்ம பெறக்கூடிய விஷயங்கள் என்ன சொன்னா ஒன்னு சுகதாக்கள் அவர்கள் மரணிக்கவில்லை அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் அல்லாவுடைய அரசியல் பறந்து கொண்டிருக்கிறார்கள் பறவையாக அதேபோல அவர்களுக்கு அவர்கள் விருப்பப்படுறாங்க என்ன விருப்பப்படுறாங்க எங்களுடைய சகோதரர்களும் அல்லாவுடைய பாதையில் போரிட்டு எங்களைப் போலவே இந்த குருவிகளாக சுத்தணும் அல்லாவிடமிருந்து நாங்க பெற மாதிரி ரசிக்க வாழ்வாதாரத்தை அவர்களும் பெறணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க சுகதாக்கள் இந்த இரண்டு விஷயமும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்குது அதே போல அந்த விஷயத்தை அவர்கள் மக்களுக்கு எடுத்துரைக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க அடுத்த அடுத்த ஒரு சம்பவம் இதே சம்பவம் வந்து சகி முஸ்லீம்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸ் மஸ்ரூக் வாயிலாக அப்துல்லா அபின்னு மசூத் ரதிலா அறியக்கூடிய ஹதீஸ் அவர்கள் கேட்கிறார் மஷ்ருக் ரஹத்துல்ல கேக்கிறாங்க அப்துல்லா அபின்னு மசூத் ரதியுல்ல இந்த மூன்றாவது அத்தியாயம் நூத்தி அறுபத்தி வசனத்தை குறிப்பிட்டு அதாவது அந்த அல்லாவுடைய பாதையில் மறைத்தவர்களை நீங்க வந்து கொல்லப்பட்டவர்கள் சொல்லாதீங்க அவங்க அல்லாவுடைய குரத்திலிருந்து அவர்களுக்கு வாழ்வாதாரம் அளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த வசனத்தை பத்தி நீங்க எங்களுக்கு விளக்குங்க அப்படின்னு கேட்குறாங்க யாருகிட்ட அப்துல்லாபின் மசூத் அதுலான்னு இப்ப அவரு சொல்றாரு அவர்களுடைய ரூஹ் அல்லாவுடைய பாதையில் மரணிக்கப்பட்டவர்களுடைய ரூஹ் வந்து அவர்களுடைய ஆன்மா ஒரு பச்சை கலரில் இருக்கக்கூடிய பறவையுடைய உடலில் வைக்கப்படும் அவர்கள் வந்து அல்லாஹுடைய அரசில் தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கூண்டுகள் அந்த கூண்டுகள்ல இருப்பாங்க தனக்கு வேண்டக்கூடிய இடத்திற்கு பரப்பாங்க தனக்கு வேண்டக்கூடிய சொர்க்கத்தில் வேண்டியதை உண்ணுவாங்க சுகபோகங்களையும் அனுபவித்து அல்லா உங்களுக்கு இதுக்கு மேல என்ன வேணும் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க அல்ல விடவே மாட்டான் போல திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருப்பான் போல ஏதாவது சொன்னாதான் விடுவான்னு அவங்க என்ன சொல்றாங்க திரும்ப சஹிதாகணும் திரும்ப நாங்க பூமிக்கு போய் சஹிதாகணும் அதை குடுப்பியான்னு கேக்கிறாங்க சுபானல்ல அவங்களுக்கு சஹிதாக கூடிய அல்லாவுடைய பாதையில மரணிக்கணும் அப்படிங்கிறது எந்த அளவு அவர்களுக்கு ஆசையாக இருக்கு இது சஹி முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதிஸ் இது இதே போல சுகதாக்களை குறித்து அல்லாவுடைய பாதையில் மரணிப்பதை குறித்து அல்லாவுடைய பாதையில் போரிடுவதை குறித்து பல்வேறு ஹதீஸ்கள் இருக்கு குறிப்பாக சில ஹதீஸ்களை ஹதீஸ் மனிதர்களே மிக சிறந்தவர் யாரு அப்படின்னு நபிசுராசிட்ட வந்து ஒருத்தர் கேட்டாரு அப்ப நபிசுராசன் சொல்லி காட்டுறாங்க அல்லாவுடைய பாதையில் தன்னுடைய உயிரையும் சொத்தையும் போரிட்டு மரணிக்கக்கூடிய அந்த இறை நம்பிக்கையாளர் தான் அப்படின்னு நபிசுராசன் சொல்ல காட்டக்கூடிய ஹதீஸ் சஹி முஸ்லீம் புகாரி போன்ற ஹதீஸ் வருது அடுத்ததாக பலாலா இப்னு உபைத் ரதி அல்லான் வரையக்கூடிய ஹதீஸ் அபுதாவுத் திருமிதி போன்ற ஹதீஸ் கிரந்தங்களில் வரக்கூடியது இறைவெளியில் போரிட்டவர்களுடைய அவர்களுடைய நன்மை எழுதக்கூடிய அந்த கிதாபிற்கே அவர்களை தவிர அனைவருடைய கித்தாப்புகளும் மூட்டி மூடி வைக்கப்படும் இவர்களுடைய கித்தாப் மறுமையினால் வரைக்கும் எழுதப்பட்டுக் கொண்டே இருக்கும் அப்படின்னு ஒரு ஹதீஸ் வருது அடுத்ததாக ஒரு ஹதீஸ் புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ் அபு அபஸ் அப்து ரஹ்மான் இப்போ ஜபர் ரதி அல்ல அறியக்கூடிய ஹதீஸ் இறைவழியில வந்து ஒரு அடியானுக்குப்பட்ட புழுதி இருக்கே அங்கு பறக்கும் அந்த புழுதியை வந்து நாளைக்கு நரக நெருப்பு தீண்டவே தீண்டாது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க அடுத்ததாக நப்சிரால் சொல்லி காட்டுறாங்க அபு ஹுரேரால் ஹதி அல்லும் அறியக்கூடிய ஹதீஸ் திருமதியில் சுனனு திருமதியில் வரக்கூடிய ஹதீஸ் உங்களில் வந்து சஹிதாவக்கூடியவருக்கு வழி எப்படி திரும்ப இருக்கும் பொதுவாகவே நம்ம மரண வழியை பற்றி கேள்விப்பட்டிருப்போம் சக்கராத்துடைய நிலை மிக கொடுமையான முறையா இருக்கும் ஆனா அல்லாவுடைய பாதையில் ஷஹீதாவக்கூடிய நபர்களுக்கு வலி எவ்வாறு இருக்கும் அப்படின்னு நபிசுல்லாஸ்லம் கூறியதாக அபு ஹுரேரா ரதியில்லான்னு அறிவிக்கிறாங்க எறும்பு கடி இருக்கும்ல எறும்பு கடி கடிச்சா எந்த நீங்க வேதனையை அடைவீங்களோ அந்த அளவு வேதனை தான் உங்களுக்கு இருக்கும் அல்லாவுடைய பாதையில் ஷஹீதாவூடிய அவர்களுடைய அந்த வலி அப்படின்னு நபிசுலாஸ் சொல்லி காட்டுறாங்க அடுத்ததா அவர் ஹதீஸ் அல்லாவுடைய பாதையில் போர் செய்யணும் அப்படிங்கிற எண்ணமும் அல்லாவுடைய ஒரு பிடியோடுதான் முனாபிக் தனம் அவர்களிடத்துல வந்து கலந்த ஒரு நிலையில் தான் அவர் மரணிக்கிறார் அப்படிங்கிற ஹதீஸ் அபு ஹுரைராலான்னு அறியக்கூடிய ஹதீஸ் ஹஹி முஸ்லிம்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஹதீஸாக இருக்கு அப்ப அல்லாவுடைய பாதையில் போர் புரிவதும் அல்லாவுடைய பாதையில் போர் புரிந்து மரணிக்க வேண்டும் என்பதும் இஸ்லாமத்தில் எவ்வளவு வலியுறுத்தப்பட்ட சஹாபாக்கள் விரும்பிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத நாம் இதன் மூலமாக பார்க்க முடியல அடுத்ததாக சில சம்பவங்கள் என்னன்னு சொன்னா ஒன்று ஒன்றொன்றாக பார்ப்போம்ல இப்னா அபிது அவரு அறிவிக்கக்கூடிய சம்பவம் அத்தாஃப் பின் காலித் இவரு இவருடைய தந்தையுடைய சகோதரி இவங்க ஒரு நாள் என்ன பண்றாங்க உகது களத்துக்கு போறாங்க உகது களத்திற்கு போய் அங்கு ஹம்சா ரதியுல்ல அவர்களுடைய கபருக்கு அருகில் நின்று அவர்களுடைய மகஃப்ரத்துக்காக துவா செய்றாங்க இன்று நம்ம போய் அவர்களிடத்துல நம்ம மகஃப்ரத்துக்கும் நம்ம தேவையை போய் பூர்த்தி கேட்கறது நம்மள புரியாத சில முஸ்லீம்கள் பண்றாங்கல்ல அவ்வாறு செய்யாம இப்பேற்பட்ட நிலையை அடைந்த இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க கூடிய நபர்கள் இவங்க முன்னாடி சொன்ன சுகதாக்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்தையுமே அனைத்து பிரதிபல்களையுமே தெரிந்து வைத்திருக்கக்கூடிய நபர்கள் அவங்க அங்க போய் அவர்களுடைய அவர்களுக்கு சலாம் சொல்லும் போது அவர்களுக்கு திரும்ப சத்தம் கேட்குது அஸ்லாம் அழைக்கும் போது திரும்ப அவர்களுக்கு பூமிக்கு அடியில் இருந்து சத்தம் கேட்குது அப்ப அல்லா நிகழ்த்தி காமித்த ஒரு கராமத்து அடுத்த இதுலாசன் சொல்லிக் காட்டினாங்க சுகதாக்கள் அனைவருக்கும் நீங்க காமத்தில் சலாம் சொல்லுங்க அவர்கள் சலாமுக்கு பதில் சொல்றாங்க அப்படின்னு இமாம் வாக்கி திராமத்துல சொல்லி காட்டுறாங்க மூவாவீர் அதி காலத்தில் அவர்களுடைய காலத்தில் கணவாய் ஒண்ணு பறிக்கணுங்கிறதுக்காக உகது களத்தில் மரணித்தகாபாக்களுடைய அந்த அடக்கஸ்தலம் இருக்கு வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது அப்ப அவங்க என்ன பண்றாங்க தோன்றாங்க தோண்டும் போது அங்க ஜாபிர் ரதில்லான்னு ஒருத்தவங்க ஓடி வந்து சொல்றாரு இந்த மாதிரி உங்களுடைய தந்தையுடைய சகிதானரை உங்க தந்தையுடைய அடக்கஸ்தலத்தையும் அந்த நேரத்தில் வந்து தோண்ட வேண்டிய கட்டாயமாச்சு பாதி உடலில் வந்து தெரிகிற அளவுக்கு தோண்டிட்டாங்க அவர் ஓடி வந்து பார்க்கிறாரு மீதி உடலையும் வந்து திறந்து பார்க்கும் போது ஒரு மனிதர் தூங்கிக் கொண்டு எப்படி இருப்பாரோ அதே மாதிரி அவருடைய தந்தை உடல் இருக்குது அதே போல அடுத்தது அமருபின் ஜமுஹ் ரத்திய இவர்களுடைய உடலில் இருந்து ரத்தம் கசிந்து கொண்டே இருக்குது அதிலிருந்து மனம் வருது மஸ்கு அந்த கஸ்தூரி வாடகை வாடகை வந்து அவர்களுடைய அந்த இரத்திலிருந்து வந்து கொண்டிருக்கு அவர்கள் சொல்லி காட்டுறாங்க எந்த மாதிரி அவங்களுடைய உடல் இருந்து நாள் தான் அடக்கம் செய்யப்பட்டது போல இருந்தது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க இமாம் இம்னு கசிதம் குறிப்பிடுறாங்க இந்த சம்பவம் நடந்தது அவர்கள் எல்லாம் சஹீதாகி மரணித்து கூட சொல்லக்கூடாது அல்லா கட்டளை மரணித்தவர் சொல்லாதீங்கன்னு அவர்கள் எல்லாம் ஷஹீதாகி நாற்பத்தி வருடம் கழித்து நடந்தது நாப்பத்தி ஆறு வருடமாயும் உடல் சிதையில அவர்களுடைய ரத்தத்தில் இருந்து வரக்கூடிய வாசம் கஸ்தூருடைய வாசமாக இருந்தது மேலும் வந்து சஹிதிகளுக்கு வந்து பொதுவாக வந்து நம்ம சிந்திக்கலாம் ஏன் ரத்தம் வர அளவுக்கு அடக்கம் பண்ணி இருக்கிறாங்க சஹிதிகளை குளிப்பாட்ட மாட்டாங்க சகித ஒருத்தர் சஹிதாட்டா அவரை குளிப்பாட்ட மாட்டாங்க இது சொன்னா அதற்கும் நாளைக்கு அவங்க அவங்களுக்கு அல்லாவிடத்துல வெகுமதி இருக்குது மேலும் கஸ்தூரி வாடையோடு எழுப்பப்படுவார்கள் அந்த ரத்தத்துக்கு அப்ப அதே அவர்களுக்கு குளிப்பாட்ட மாட்டாது போல அவர்களுக்கு ஜனாசா தொழுகையும் நடத்தப்படாது அல்லாவுடைய பாதையில் போரிட்டு மரணித்தவர்களுக்கு ஏன்னா அவர்கள் தான் மரணிக்கவே இல்லையா அவர்கள் இறந்தவர்களுக்கு தானே ஜனாசா தொழுகை அப்ப இது போல பல மிக நலவுகளை கொண்ட ஒரு நல்ல அமல் தான் அல்லாவுடைய பாதையில் மரணிப்பது புகாரி ஹதீஷ் கிரந்தத்திலே பதியப்பட்டிருப்பது ஜாபிர் ரதிலான்னு அறியக்கூடிய சம்பவம் இது ஹதீஸ்கள் நபிசுல்லா அங்கு அவர்களை அடக்கம் பண்ணும் போது சுகதாக்களை அடக்கம் பண்ணும் போது இரண்டு நபர்கள் கஃனே பத்தல அந்த அளவுக்கு வறுமை அவர்கள் கூட அவர்களுக்கு வந்து போட முடியாத நிலைமை அதே அடக்கம் பண்றதும் ஒருவரின் மேல் ஒருவராகவும் அடக்கம் பண்ணாங்க பல உடல்களை வைத்து அடக்கம் பண்ணாங்க அப்படிங்கிற வரலாற்றை பார்க்க முடியுது நபிசுல்லா அலுவலம் யாருடைய உடலை கீழே வைப்பது அப்படின்னு யாரை தேர்ந்தெடுத்த குரான் யாருக்கு அதிகமாக கற்றிருந்தோ அவர்கள் அவர்களுடைய உடல் தான் அதன் பிறகு அதற்கு மேல யார் கற்றிருந்தார்களோ அந்த மாதிரி தான் அடக்கம் செய்தாங்க அந்த நிலை மேலும் கஃன் பத்தல ஒருவர் மேலும் இன்னொருவரை வைத்து அதற்கு மேல கஃன் இட்டும் அங்கு கஃன் பத்தாத ஒரு நிலைமை நாம சிந்திச்சு பார்க்கணும் நம்மளுடைய நிலைமை நாளைக்கு எப்படி இருக்கும் இந்த சாபாக்களோட எழுப்பப்பட்டு அல்லாவோட அவர்கள் வந்து கேமத்தினால அவர்கள் எழுப்பப்பட்டு முன்னாடியே சொன்ன மாதிரி அவர்களுடைய ரத்தத்தில் மஸ்க் அந்த வாடகம் அத்தர்ல அரபு நாடுகள் வந்து அவங்களுக்கு தெரியும் பியூர் மஸ்குடைய வாடகை தெரியும் நமக்கு அதையும் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நறுமணத்தை நம்ம வந்து ஒப்பிடக்கூடாது சொர்க்கத்தில் இருக்கிறது இங்கே இருக்கிறதும் ஒப்பிடவே கூடாது இங்கே அல்லாஹ் குரான்ல அங்கே உணவு தரேன் மரங்கள் இருக்கும் பழங்கள் இருக்கும் அப்படிங்கிறத சொர்க்க உணவோடு நாம் ஒப்பிடவே முடியாது அல்லாஹ் குரா அல்லா சொல்லி காட்டும் ஒரு கடி கடிக்கும் ஒரு டேஸ்டா இருக்கும் அடுத்த கடி கடிக்கும் வேற டேஸ்டா இருக்கும் அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்திற்கக்கூடிய உணவுகள் அவ்வாறு இருப்பதில்ல அப்ப அந்த மஸ்கையும் இந்த மஸ்கையும் நாம வந்து நாம் இங்க ஒப்பிட்டு கூடாது இப்ப அவர்களுடைய ரத்தத்திற்கு கூட அல்ல நறுமணத்தை கொடுத்து எழுப்பக்கூடிய அளவுக்கு சுகதாக்களுக்கு வந்து சிறப்பான ஒரு தகுதியை வைத்திருக்கிறான் அல்லா இப்ப இதெல்லாம் நடக்குது நபிசுல்லாஸ்வம் அடக்கம் செய்து விட்டு அங்கு நபிசுல்லா அரசுக்கும் காயப்பட்டது அப்படிங்கறத பார்த்தோம் உட்காந்தே தொழுது வைக்கிறாங்க நபிசுல்லா அரசு உட்காந்து சஹாபாக்களுக்கு தொழுது வைத்துட்டு வரிசைப்படுத்தி நிக்க வச்சுட்டு நபிசுல்ல துவா செய்யறாங்க அல்லாவே புகழ் எல்லாமே உனக்குதான் நீ விரித்ததை மடக்குவோர் யாரும் கிடையாது மடக்கியதை விரிப்பவர் யாரும் கிடையாது நீ வழிகேட்டில் விட்டவருக்கு நேர்வழி யாரும் காட்ட முடியாது நீ நேர்வழியை காட்டினவருக்கு யாரையும் வழிகெடுக்க முடியாது நீ தடுத்ததை யாரும் கொடுக்க முடியாது நீ கொடுத்ததை யாராலையும் தடுக்க முடியாது நீ நெருக்கி வைத்ததை யாரும் தூரமாக்க முடியாது நீ தூரமாக்கியதை யாரும் நெருக்கி வைக்க முடியாது உனது இரணம் ஆகியவற்றை நீ எங்களுக்கு விசாலமாக ஆக்கித் தருவாயாக அல்லாவே நீங்காத அகன்று போகாத நிரந்தரமான அருக்குடையை உங்களிடமிருந்து நான் கேட்கிறேன் யாழ்லா அதே போல அல்லாவே சிரமமான நேரத்தில் உன்னுடைய உதவியையும் உன்னுடைய பாதுகாப்பையும் உன்னிடம் கேட்கிறேன் அல்லாவே நீ எங்களுக்கு கொடுத்தவற்றின் தீங்கிலிருந்து நீ உங்களுக்கு நீ எங்களுக்கு கொடுத்தவற்றின் தீங்கிலிருந்தும் நீ எங்களுக்கு கொடுக்காதவற்றின் தீங்கிலிருந்தும் உன்னிடமிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் யாழ்லா எங்களுக்கு ஈமானை பிரியமாக்கி வைப்பாயாக அதை எங்களது உள்ளங்களில் அலகரித்து வை நம்பி இறை நிராகரிப்பை உனது இறை உனது கட்டளைக்கு மாறு எங்களுக்கு வந்து வெறுப்பாக்கி வைப்பாயாக எங்களை வந்து பகுத்தாளர் பகுத்து அறிவாளர்களில் ஒருவராக ஆக்கிவிடுவாயாக யாழ்லா எங்களை முஸ்லிம்களாகவே மரணிக்க வைப்பாயாக முஸ்லீம்களாகவே வாழச் செய்வாயாக நஷ்டமடைந்த நஷ்டமடையாதவர்களாக வாழ வைப்பாயாக சோதனைக்கு சோதனைக்கு உள்ளாக்காமல் எங்களை இருப்பாயாக நல்லோர்களுடன் சேர்த்துவை அல்லாவே உனது தூதரை பொய்யாக்கி உன்னுடைய உனது வழியிலிருந்து மக்களை தடுக்கும் நிராகரிப்பாளர்களை அழித்துவிடு அவர்கள் மீது உனது தண்டனையும் வேதனையும் இறக்குவாயாக அல்லாவே வேதம் கொடுக்கப்பட்டவர்களில் இருக்கும் நிராகரிப்பாளர்கள் நீ அழித்துவிடு உண்மையான இறைவனையே அப்படின்னு துவா செய் உள்ளடக்கிய ஹதீஸ் அதபுல் முஃரத்திலும் முஸ்னத் அகமது போன்ற கிதாபுகளில் பதியப்பட்டிருக்கு இப்பிராமத்துல சொல்லிக் காட்டுறாங்க இந்த உகது யுத்தம் இருக்கு இந்த உகது யுத்தம் சவாலுடைய மாதத்தில் நடுப்பகுதியில் நடந்தது அடுத்த நாளை சவால் பதினாறுல என்ன பண்றாங்க சொன்னா போர் முடிந்து மிகப்பெரிய இழப்பு எப்பேற்பட்ட இழப்பு முக்கியஸ்தர்கள் எல்லாம் கொல்லப்பட்டிருக்கிறாங்க எழுவது ஆண்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அந்த நிலைமையில வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னா ஒரு வதந்தி பரவுது போன படை திரும்ப வருது தாக்கிறதுக்கு முனாபிக்குகள் என்ன பண்றாங்க கிளப்பி விடுறாங்க போன படையெல்லாம் திரும்ப வருது எல்லாம் அழிச்சு ஒழிக்க போறாங்க முஸ்லீம்களை அதுக்காக வராங்க திரும்ப அப்படின்னு உடனே அடுத்த நாளே அப்பேற்பட்ட துன்பம் துயரம் நடந்திருந்தாலும் இழப்புகள் நடந்திருந்தாலும் அடுத்த நாள சகாபாக்கள் போருக்கு தயாராக போருக்கு தயாராகி கிளம்பி செல்றதுக்கு உள்ளாகி இப்பேற்பட்ட இழப்புகளுக்கும் உள்ளாகி இவங்க திரும்ப போர் புரியணும் நிக்கிறாங்களே இவர்கள் என்ன இவர்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்து அவர்கள் குழம்பமடையும் அளவுக்கு முனாஃபிக்குகள் இன்னா நடந்துச்சு இவங்களுக்குன்னு இவர்கள் எல்லாம் மனம் வந்து குழம்பு பயிருச்சு அளவுக்கு அவர்கள் அல்லாவுடைய பாதையில் போர் புரியணும் அப்படிங்கிற எண்ணம் அவர்களிடத்துல மேலவங்க இருந்துச்சு அப்ப நாம இங்கே சிந்திக்க வேண்டியது நமக்கு இழப்பு ஏற்பட்டுருச்சு நாமள்கிட்ட போதுமான அளவு நம்மள்ட ரிசோர்சஸ் இல்ல நம்மள்ட்ட போதுமான அளவு பாதுகாப்பு ஏற்பாடு இல்ல அப்படின்னு நாம சிந்திக்கிற மாதிரி சகாபாக்கள் சிந்தித்துக் கொண்டுள்ள அடுத்த நாளே அல்லாவுடைய பாதையில் போரிடுவதற்கு காயங்களோட எத்தனை சகாபாக்கள் தயாராக இருந்தாங்க அப்ப இதன் பிறகு இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போது குசாக கோத்திரத்தை சார்ந்த குசா கோத்திரத்துல முஸ்லிம்களும் இருந்தார்கள் முஷ்ரிக்குகளும் இருந்தார்கள் நினைவிக்கக்கூடிய முஷ்ரிக்களும் இருந்தார்கள் இவர்களுக்கும் அந்த குசா கோத்திரத்திற்கும் நபிசுல்லா இருந்த முஸ்லிம்களுக்கும் இடையில வந்து ஒரு ரகசிய கூட்டணி இருந்துச்சு அவர்களிடத்துல ஒற்றுமையா இருக்கக்கூடிய கோத்திரம் தான் இவங்க இவங்க வந்துட்டு இவர்களை சார்ந்த நபர்கள் அப்படிங்கிற ஒரு இடம் மதினாவுக்கு அருகில் இருக்கக்கூடிய திகாமா வசிந்து வந்தார் இவர்களை சார்ந்த மாபாத் அப்படிங்கிற ஒரு முஷிலிக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு நபர் தான் இவர் என்ன பண்ற வந்து ஆறுதல் சொல்றார் இது போல பேர் இறந்ததற்கு ஆறுதலாக ஆறுதல் வார்த்தைகளை சொல்லி அதற்கு அவர் ரொம்ப பண்ணிட்டு போறார் போனவர் என்ன பண்றாரு அபுசு இருக்கக்கூடிய இடத்துக்கு போறார் போயில் அபுசுபியானுக்கும் இந்த வதந்தி போயிருச்சு முஸ்லிம்கள் வந்து திரும்ப கிளம்பி வராங்க அப்படின்னு உடனே அபு சுபியான ஒண்ணுமே இல்லாமல் ஒழிச்சிருவோம் அவர்களுடைய ஓங்கி இருந்தது எழுபது பேர்த்தோ எண்ணம் அவர்களிடத்தில் இருந்தது ஆனா அவர்கள் சொர்க்கவாதிகளாக பறவைகளாக பறந்து கொண்டிருக்கிறார் அப்ப முஸ்லீம்களை கொன்று ஒழித்துருவோம் அப்படின்னு திரும்ப அவர்களுடைய படையும் வந்து கொண்டிருக்கும் போது இந்த மாபாத் அப்படிங்கிற ஒரு இவர் என்ன பண்றாரு அங்க போயிட்டு பயமுறுத்துறைய சொ அபுசு எந்த அளவு இருந்துச்சு முஸ்லீம்கள் இடத்துல முஷ்ரிகளிடத்துலயும் எந்த அளவு இருந்துச்சு முஸ்லீம்களை பாதுகாக்கணும் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய சகோதர சமுதாயம் அந்த அளவு பாடுபட்டு அவர்கள் பொய் சொல்றாங்க நான் மிகப்பெரிய ஒரு படையை பார்த்தேன் குதிரையின் மேல் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சிங்கங்கள் போல அந்த நபர்களை நான் பார்த்தேன் அவர்கள் இதுக்கு முன்னாடி போருக்கு வராம இருந்தாங்களே அவங்க எல்லாம் ஒண்ணு கூட்டிட்டாங்க அவர்களுடைய சத்தம் காதைத்தது எனக்கு அவர்களுடைய புழுதி போரு அவங்க வரக்கூடிய புழுதி இருந்துச்சு எல்லாத்தையும் மறைச்சிருச்சு அந்த மாதிரி படை ஒண்ணு கிளம்பி வந்துட்டு இருக்குது நீ வந்து பூமியே நகர்ந்துச்சு நீங்க போரிட்டீங்கன்னு சொன்னா உங்களுடைய கதை முடிஞ்சது அப்படின்னு சொல்லி திகிலூட்டக்கூடிய வார்த்தைகள் வந்து சொல்றாரு இத கேட்ட குறைசிகளும் காத்திர்கள் என்ன பண்றாங்க இருக்கு பலமான அடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுட்டாங்க என்ன நேத்துதான் இத்தனை மனிதர்கள் இழந்தோம் இவங்க இந்த மாதிரி ஒரு படையை திரட்டிட்டு வராங்களா நம்மள யாருமே ஒண்ணுமே இல்லாம அழிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அவர்கள் திரும்பி போயிடுறாங்க அப்ப இதை குறித்து இந்த இந்த எல்லா சம்பவத்திலெல்லாம் குறித்து அல்லாத்தலாம் தன்னுடைய மூன்றாவது என்றால் யாரே திரும்ப வந்தாங்களே திரும்ப அடிப்பட்ட பிறகும் அவர்களை குறித்து அல்லா சொல்றான் அவர்கள் வந்து போரில் தமக்கு காயங்கள்லாம் ஏற்பட்ட பின்னரும் அல்லாவுடைய பாதையில் அழைப்பு வந்த பிறகு மறுமொழி அளித்தார்கள் அவர்கள் யார் நட்சர்கள் புரிந்து பாவங்களில் விலகி வாழ்கின்றார்கள் விலகி வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு மாபெரும் கூலி உண்டு உங்களுக்கு எதிராக வந்து பகைவர்கள் பெரும்படையாக திரண்டிருக்கிறார்கள் எனவே அவர்களுக்கு அஞ்சுங்கள் என்று மக்கள் அவர்களிடம் கூறினார்கள் அவங்கள பார்த்து பெரிய பறை வந்திருக்கு நீங்க அவங்களை அஞ்சுலையா அப்படின்னு இந்த முஸ்லிம்களை பார்த்து சொல்றாங்க அதுக்கு அவங்க சொல்றாங்க ஹஸ்புன் அல்லாஹூ நாமல் வக்கீல் அல்லாவே எங்களுக்கு போதுமானவன் அவனே சிறந்த பாதுகாவலன் சொல்லி காட்டுறாங்க ப்பேற்பட்ட ஒரு இறை நம்பிக்கை அல்லா இதை பதிய வைக்கிறான் அவர்களுடைய வார்த்தையை பதிய வைக்கிறான் திருமறை குரான் மேலும் அல்லா தலா சொல்லிக் காட்டுறான் இறுதியில் அவர்கள் வந்து அல்லாஹுடைய பெருங்கொடைகளையும் அருளையும் பெற்று திரும்பினார்கள் அவர்களுக்கு எத்தகைய தீங்கும் ஏற்பட போவது கிடையாது இன்னும் அவர்கள் அல்லாவின் விருப்பத்தின்படியே நடந்தார்கள் என்னும் சிறப்பு அவர்களுக்கு இருக்கிறது அல்லாஹ் வந்து மகத்தான கொடையாளனாக இருக்கிறான் இவ்வாறு அவர்களை பயமுறுத்தது செய்தது ஒரு சைத்தான் யாரு இந்த மாதிரி ஒரு ஒரு பயத்தை போடுறாங்களே இந்த பயத்தை வந்து சொல் பெரும்படை வருதே இவ்வாறு பயமுறுத்த செய்த ஒரு சைத்தான் தான் அவன் தன் நண்பர்களை பற்றி அவர்களுக்கு பயமுறுத்தினான் ஆகவே நீங்கள் உண்மை நம்பிக்கையாளர்கள் இருந்தால் அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் அல்லாவுக்கே எனக்கே பயப்படுங்கள்னு நல்லா கட்டளையிடுறான் மூன்றாவது நூத்தி எழுபத்தி ரெண்டு முதல் எழுவத்தி ஐந்தாவது வரைக்கும் அப்ப சைத்தான் இந்த மாதிரி பயத்தை வந்து மக்களிடத்துல போடுவான் பெரும் படை இருக்கு பெரிய ஆயுதம் பெரிய வல்லரசு கோடான கோடி இருக்கவே உலகத்தில் அதிகமான ஆர்மிக்கு ஸ்பென்ட் பண்ணக்கூடியவர்கள் இவர்கள் தான் பெரிய படை பெரிய பெரிய பீரங்கி இருக்கு பெரிய பெரிய ராக்கெட் ஜெட்டு ஆள் விமான தாக்குதல் அணுகுண்டுகள் இருக்குது அப்படின்னு பயமுறுத்துவா சைதான் அல்லாஹ் அவர்கள் என்ன சொல்லுவாங்க அஸ்மூன் அல்லாஹ் நேமல் வக்கீல் அப்படின்னு மூமின்கள் சொல்லுவாங்கன்னு அல்லா தலா சொல்லி காட்டும் இப்ப இந்த பயம் இந்த பயத்தை எல்லாம் கொண்டு பயப்படக்கூடியவன் மூமின் கிடையாது இது நாம் எடுக்கக்கூடிய பாடம் இதுதான் அல்ல இதை சும்மா பதிய வைத்திருக்கான் அவருடைய வார்த்தையை உகது நடந்த சம்பவத்தை சும்மா பதிய வைக்கல நமக்கு படிப்படைக்காகத்தான் நல்லா இங்க பதிய வைத்திருக்கிறான் குரான்ல கமத்து நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய மக்களுக்கு இப்ப நாம மனதில் கொள்ள வேண்டும் இந்த போரில் வந்து கிடைத்த ஒரே ஒரு கைதி யாருன்னு சொன்னா அபு அர்சா இவரை பத்தி நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் இந்த நபரை பத்தி என்ன முன்னாடியே நம்ம பார்த்துருக்கிறோம் பத்ரய்தி கிடைத்த ஒரு கைதி ஒரு ஆளு இவன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா பத்ரில வந்து கைதியாக மாற்றின பிறகு யார சொல்லா எனக்கு எந்த ஈட்டுத் தேவை கொடுக்கறதுக்கும் ஒன்னும் இல்லை எனக்கு ஏகப்பட்ட பிள்ளைகள் இருக்குது பெண் குழந்தைகள் இருக்குது எனக்கு ஏகப்பட்ட கடன் இருக்குது என்ன விடுதலை செஞ்சிருங்க அப்படின்ன பிறகு நபிசுராசம் விடுதலை செஞ்சிடறாங்க ஆனா ஒரு நிபந்தனையோட நீ இதன் பிறகு முஸ்லீம்களுக்கு எதிராக போரிடக்கூடாது சூழ்ச்சி செய்யக்கூடாது எந்த படையிலும் கலந்து கொள்ளக்கூடாது நீ போய் நீ போய் வாழ்க்கையை பார்த்துக்கோ அப்படின்னு விட்டுறாங்க இவரும் உறுதியா தான் இருக்கிறாரு ஆனா குறைசிகள் எப்படியோ இவரை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்துறாங்க புகதிலும் இவர் கைதியாக மாட்டிக்கொண்டாரு இவர் ஒருத்தர் தான் கைதியா மாட்டினார் இவர பிடிச்ச உடனே திரும்பவும் இதே கதைய இந்த சொல்றாங்க இந்த மாதிரி யார சொல்ல எனக்கு வந்து குழந்தைகள் இருக்குது எனக்கு கடன் இருக்குது ஈட்டுத் தொகை காசு இல்ல இதே கதைய சொல்லும் போது நபிசுலாஸ்லம் ஒரு மூமின் விழுந்த குடியிலே திரும்ப விழமாட்டான் நீ வந்துட்டு போயிட்டு முகமது நபியை இரண்டு முறை நான் ஏமாத்திட்ட பத்தியான பெருமையா உன்னுடைய தாடியை முறுக்கி கொண்டு எப்படி மீசையை முறுக்கன்னு சொல்லுவோம்ல அது மாதிரி அரபுகளுடைய வழக்கம் அப்படி பெருமைப்படும் போது அப்படியே தாடியை பெருசா அவங்க கோதிகிட்டு சொல்ற ஒரு வழக்கம் இருக்கு இருந்துச்சு இப்ப அது மாதிரி முகமதை நான் இரண்டு முறை ஏமாத்திட்டம் பாத்தீங்களான்னு நீ பெருமை பேசிய வாய்ப்பை நான் தரமாட்டேன் அவனை கூட்டிட்டு போய் அவனுடைய கழுத்தை வெட்டுக்கன்னாங்க வெட்டி கொல்லப்பட்டது அப்ப ஒரு மூமின் ஒரே குளியில் இரண்டு முறை விழுக மாட்டான் அப்படிங்கிறத நாம புரிந்து இந்த உகது யுத்தத்தில் இருக்குது நல்ல முடிவுகள் ஏற்பட்டவர்கள் இருக்கிறாங்க தீய முடிவுகள் ஏற்பட்டவர்கள் யாரையும் முஸ்லீம்கள் அடையாளப்பட்டு முஸ்லீம்களிடத்தில் முஸ்லீம்களுடைய போரிட்டார்களே அவர்களுடைய புறத்திலிருந்து அசமான் அப்படிங்கிற ஒரு நபர் இவர் வந்து சிங்கத்தை போல் போரிட்டார் ஏழு முஸ்லிக்குகளை கொண்டார் ஏழு முஸ்லிக்குகளுடைய உயிர்களை பறித்த நபர் அவர்கள் வந்து ரொம்ப பெருமையாக வந்து நபிசுவாஸ்திர பேசப்பட்டுச்சு அவருடைய வீர தீரத்தை பத்தி நபிசுவாஸ்திர வந்து சொல்லும் போது நபிசுவாசம் சொல்லி காட்டினாங்க அவர் நரக நெருப்பில் இருக்கிறார் அப்படின்னு அவர் இறந்துட்டாரு அங்க இருந்த பிறகு அவர் நர நெருப்பில் இருக்கிறார் சொல்லப்பட்டுச்சு அப்பதான் அதன் பிறகு தெரிய வந்தது அவரு மரணிப்பதற்கு முன்னதாக என்னுடைய மக்களை பாதுகாப்பதற்காக நான் வந்து போரிட்டேன் அவர்களுடைய கோத்திர மக்கள் இருக்கிறாங்களே அவர்களுடைய மக்களை அவர்களை வந்து எதிர்களை வந்து அங்க வந்து அடிச்சிருவாங்க அப்படின்னு அவர்களுடைய கோத்திரத்தை சார்ந்த முஸ்லீம்களையும் முஸ்லீம் அல்லாதவர்களையும் பாதுகாப்பதற்காக நான் வந்து போரிட்டாட்டி அவர் மரணித்தார் அப்ப அனைத்து போரும் எதற்கெல்லாம் போரிடுறோமோ எதற்கெல்லாம் நாம போய் போரிடுறோமோ அது அனைத்துமே செல்லாதது அல்லாவுடைய பாதையில் அல்லாவுடைய தீனுடைய மார்க்கம் அல்லாவுடைய தீன் ஓங்குவதற்காக தவிர மற்ற அனைத்து போரும் அல்லாவுடைய மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டது அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே வரலாறுகள்ல பாத்துருக்கோம் அதே போல நல்ல முடிவுகள்ல சில முடிவுகளை பாருங்க முகைரிக் அப்படிங்கிற ஒரு யூதர் இவர் என்ன பண்றாரு யூதர்களிடத்திலாம் போய் சொல்றாரு அவருடத்தில நாம நபிக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும் இவர் உண்மையான நபின்னு நீங்க வந்து அவருக்கு துணை நிக்கணும் வாங்கன்னு போய் வார்னிங் கொடுத்து கூப்பிடுறாரு யாருமே வரல இவர் போயிடறாரு போறது மட்டும் இல்லாம நான் மரணிச்சிட்டா இந்த போரில் மரணிச்சிட்டா என்னுடைய சொத்துக்கள் எல்லாமே அந்த நபி எப்படி விரும்புறாரோ அந்த மாதிரி செலவு செய்யப்படும் அப்படின்னு சொல்றாங்க போய் போரும் விடுறாரு வீர போரிட்டு அங்கு மரணித்தும் விடுறாரு நபிசில அரசு சொல்லி காட்டினாங்க முகைரிக் ஹைரூத் அதாவது யூதர்கள்லயே யகுதிகளிலேயே சிறந்தவர் இவர் தான் அப்படின்னு நபிசிலும் சொல்லி காட்டுறாங்க சுவேரி ராமத்துல சொல்லிக் காட்டுறாங்க நபிசுல்லம் அவருடைய சொத்தையும் வக்ஃபு செய்தார்கள் மதினாவில் அவருக்கு இருக்கக்கூடிய பொருளாதாரம் சொத்துக்களை வக்ஃபு செய்து நபிசுல்லும் உத்தரவிட்டார்கள் முகமது ராமத்துல சொல்லிக் காட்டுறாங்க இஸ்லாமத்திற்காக முதல் முதல் வக்ஃபு செய்யப்பட்ட பொருளாதாரம் சொத்து எதுன்னு சொன்னா இவருடைய சொத்து இஸ்லாமிய அறிக மத்தியிலேயே இவர் ஒரு முஸ்லீமா யூதரா அப்படிங்கிற கருத்து முரண்பாடு இருக்குது பெரும்பாலான ஒரு நபருடைய வரலாறு அவரும் முகதுல வந்து கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நபர் இவர் முசிரிக்காக இருந்தவர் இவர் என்ன பண்றாரு பெரிய ஈடுபாடு கிடையாது வந்து பல நாட்கள் கழிந்தோம் இவருக்கு ஈடுபாடு கிடையாது சார்ந்த நபர் இவர் இவர் என்ன பண்றாருடைய தலைவர் என்ன பண்றாரு அவங்களோட போய் சேர்ந்து போரிட்டு இறக்கக்கூடிய அந்த தருணத்தில் போயிட்டு அவங்களுடைய உறவினர்கள் கேட்கிறாங்க உசைரினே நீ வந்து இஸ்லாத்துடைய நன்மைக்காக போட்டியா அதாவது இஸ்லாத்துக்காக போரிட்டியா இல்ல உன்னுடைய கோத்தரத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கறதுக்காக போரிட்டியா போரிட்ட மார்க்கம் ஓங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்காட்டுறாங்க இவரும் வந்து சுகோதாக்களில் ஒருவராக நபிசுல்லா கூறிய ஒருத்தர் அசமான பார்த்தோம் அவரு போரிட்டு ஏழு பேத்த கொண்டு நரகத்துக்கு போறாரு இவரு ஒரு வக்து கூட தெலுங்கு இஸ்லாத்திற்கு வந்து கனிமா சொல்லி ஒரே ஒரு வக்து தொழுகாமல் சொர்க்கத்திற்கு போகக்கூடிய நபிசுலம் வாயால் சுப செய்தி பெற்ற ஒரு நபர் இவர் அபு குரேலால் அதுலானோ அவர்கள் தங்களுடைய மாணவர்களுக்கு மத்தியிலே குவிஸ் புரோகிராம் போட்டு இந்த மாதிரி கேள்வி நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கும் போது அபு குரேலா அதுல கேட்கிறாங்க ஒரு வக்து கூட தொழுகாம சொர்க்கத்தில் வந்து சொர்க்கத்தை பெற்றுக்கொண்ட நபர் யாருன்னு கேள்வி கேட்கிறாங்க ஒரு வக்து கூட இல்லாம சுபகான் அல்லாம் ஒரு வக்து தொழுகாமல் சொர்க்கத்திற்கு போகக்கூடிய சஹாபி நபிசுலாசன் சொல்லி காட்டினாங்க அமலன் கசீரா இவர் செய்த அமல் இருக்கேன் சின்னது ஆனா பெற்றுக்கொண்ட கூலிருக்க பெரியது அப்ப சுகதாவுக்கு எப்பேற்பட்ட ஒரு நலவுகள் இருக்கு எப்பேற்பட்ட தரஞ்சாது கபருடைய வேதனை கிடையாதுங்க கேள்வி கிடையாதுங்க சுகதாக்களுக்கு பறவையாக தெரிந்து கொண்டிருக்கிறாங்க ஒரு வக்து தொழுகாத நபர் வாற்றுக்கொண்டு ஒரே ஒரு கூட தொழுகாமல் சகிதானவர் சொர்க்கத்திற்கு சுப செய்தி பெற்றவர் சுகதாவுக்களுக்கு எப்பேற்பட்ட நலவுகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதிலிருந்து புரிந்து கொள்ள முடியும் அடுத்தது வந்து உபயுக்காளர் இவன் முஸ்லிக்குகளில முதன்மையான நபர்களில் ஒருத்தவன் மக்காவுடைய வரலாறு அதிகமாக இவனை வந்து நபிசாஸ்தான் நான் கொள்ளுவேன் சபதம் எடுத்து சிறப்பு ஒட்டக குதிரைகள்லாம் வளர்த்தவன் அதற்கு சிறப்பாக உணவு வழங்கியவன் அந்த குதிரைக்கெல்லாம் போருக்கு போகும்போது நபிசாஸ்தான் கொள்ளனும் அப்படின்னு சிறப்பு உணவு எல்லாம் வழங்கி அந்த குதிரைக்கு மட்டும் சிறப்பான உணவு வழங்கி கொண்டு வளர்ந்தவாங்க இவன் நபிசராசன் கொண்டுவேன் அப்படின்னு உறுதி பூண்டு நபிசிராசனம் வாக்குறுதி அளித்திருந்தாங்க அவன் அவனுக்கு சாவு ஏன் கையிலா அப்படின்னு நபிசிராசனம் வாக்கு கொடுத்திருந்தாங்க வந்து உகது களத்தில் உகது களத்தில் நபிசுராவசை எதிர்கொள்றான் தூரத்தில் இருந்து தான் எதிர்கொள்றான் ஒரு சகாபாக்கள்லாம் பாதுகாப்புக்கு வராங்க பாதுகாப்புக்கு வரும்போது சகாபாக்கள்லாம் போயிருங்க அப்படிங்கிறாங்க நபிசுலாஸ்லம் சஹாபாக்கள் எல்லாம் போயிருங்கன்னு பிறகு நபிசுலா அரசு ஒரு ஈட்டியை எடுத்து அந்த ஈட்டியை எடுத்து ஆட்டும் போது அதிலிருந்து வரக்கூடிய அதிர்வு அங்கே இருந்த சகாபாக்கள் அங்கேருந்து பட்டு அங்கே மேலே அவங்களுக்கு படக்கூடிய அந்த படுமுன்னு நாங்கள்லாம் ஆடி போனோம் அந்தளவு நபிசுலாஸ்லம் உறுதியான முறையில் அந்த ஈட்டி எடுத்து அவன் விட்டாங்க அவன் முழுசா கவர் பண்ணிருக்கான் உடம்ப கண்ணு மட்டும்தான் தெரியுது அவ்வளவு பயம் சஹாபாக்கள் வச்சிருந்த பேரு சம்பறத்தை கூட கீழ போட்டு ஓடுனாங்க சகிதான் முசிரிக்குகளுக்கு வாழ வேண்டும் என்கிற பயம் அப்ப நபிசராசன் வீசினது சரியான முறையில படல மரணவிக்கி மலம் எல்லாம் படவே கிடையாது சிறிய ஒரு காயம் இந்த கழுத்துல ஒரு சின்ன காயம் சின்ன ஒரு வெட்டுக்காயம் தோலை கூட பெருசா கிளிக்கல அப்ப அந்த வேலத்துல வீசினது அவன் கீழே விழுந்து குதிரை விழுந்து வேலை கீழே விழுந்து ரொம்ப ஓல ஓடுறான் குறைசிகள் மத்தியில என்ன முகமது என்னை கொன்று விட்டார் முகமது என்னை கொன்று விட்டார் ஓடுறான் பார்த்தவன் என்ன பைத்தியம் முடிச்ச மாதிரி கத்துற நீடியாதான் கேட்கறாங்க என்ன நீ வந்து பைத்தியம் பிடித்த மாதிரி கத்திட்டு வர நல்லாதான இருக்க இந்த காயத்த நல்லா மரணிப்பியா அப்படின்னு அவன் சொல்றான் நபிசுல்லாலும் சொல்லி இருக்கிறாங்க என்னுடைய கையால் தான் உனக்கு மரணம்னு அவர் இந்த ஈட்டிய கொண்டு எச்சில் துப்புனாவே போதும் அவருடைய வாக்குறுதி நிறைவேறிய தீரும் அப்படின்னு சொல்லி அவர்கள் அவர்கள் நம்பி இருந்தார்கள் திரும்ப இன்னொரு அறிவிப்புல வருது இந்த வழி இருக்கே சின்ன காயம் தான் சொல்றீங்க இந்த வழி இருக்கே இந்த வழியை மக்காவில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கு பகிர்ந்தளித்தாலும் அவர்கள் தாங்க முடியாமல் அவர்கள் எல்லாம் சாகும் அளவுக்கு அந்த இந்த ஒரு வழி போதும் அந்த அளவு நான் இந்த சின்ன காயத்தின் மூலமாக வேதனை அடைந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி காட்டுறான் அதே போல இந்த அல்லாவுடைய எதிரி அந்த சிறிய காயத்தின் மூலமாகவே மரணித்தும் விடுறான் அப்துல்லாபின் உமர் ரதியுல்லு அவர்கள் ஒரு நாள் என்ன பண்றாங்க நைட்டு நேரத்தில் இவன் இறந்தானே அந்த இடத்துல வந்துட்டு போறாங்க போகும்போது நெருப்பில் ஒரு நபர் வந்து வேக வைக்கப்படுற வேகி தண்ணி கேட்கறான் அவனுக்கு தண்ணி கொடுக்கவே யாரு இந்த நபர் இந்த உபய இது தன்னுடைய கண்ணால பார்த்தாங்க இந்த ஓலம் கூடிய சத்தத்தை அந்த காட்சியை அப்துல்லாபு உமர் அதுல்லானு தன்னுடைய கண்ணால் செவியால் செவிப்பாலும் பார்த்தாங்க அல்லா வந்து இது நிகழ்த்தி காட்டக்கூடிய சில கராமத்துகள் பெண்மணிக்கு சலாம் பதில் வந்தது களத்தில் மரணித்தோல இந்த சம்பவம் அல்லா நாடக்கூடிய நபர்களுக்கு வெளிக்காட்டக்கூடிய கராமத்து இது எல்லாத்துக்கும் நடக்கக்கூடியது கிடையாது எக்ஸப்சன் அப்ப இது போன்ற கராமத்துகளை சகாபாக்கள் பார்த்திருக்கிறார்கள் சுகதாக்கள் விஷயத்தில் நல்லவர்களுக்கு ஏற்பட்ட முடிவையும் கெட்டவர்களுக்கு ஏற்பட்ட முடிவுகளை இதுல வந்து பெண்களுடைய பங்கு உகது பெண்களுடைய பங்கு நம்ம பார்த்தே ஆகணும் ஏன்னு சொன்னா இன்னைக்கு பெண்கள் மார்க்கத்திற்காக பணியாற்ற விடாம நம்மளுடைய ஆண்களை அமுக்கி வைக்கிறாங்க மார்க்கத்திற்கு அவர்கள் எந்த அளவு பங்கெடுத்தாங்க அவர்கள்தான் முன்மாதிரி அவர்கள்தான் பிராக்டிக்கல் நமக்கு இப்ப அவர்கள வந்து நம்ம பல ஹதீஸ்கள் மூலமாக பார்க்க முடியுது சஹி புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் அனஸ் பின் மாலிக் ஹதீல்லான்னு வரையக்கூடிய ஹதீஸு சஹாபிய பெண்மணிகள் தண்ணியை எடுத்துக்கிட்டு காயப்பட்டவர்களுக்கு தேவைக்கு தண்ணியையும் அவர்களுக்கு குடிப்பதற்கு தண்ணியையும் எடுக்கிறதுக்கு ஓடுவதை நாங்கள் வந்து பார்த்தோம் அவர்களுடைய கீ அவர்களுடைய கால்களை நாங்கள் பார்த்தோம் அதாவது ஆடைகளை வந்து வரிஞ்சு கட்டிக்கிட்டு ஓடுனாங்க இது வந்து பர்தாவுக்கு முன்னாடி உள்ள சட்டம் பரிதா கட்டாயமாக்கப்படுவதற்கு முன்னதாக அனுமதிக்கப்பட்டிருந்தது அப்ப அந்த அளவு அவர்கள் கடுமையான முறையில் சகாபாக்களுக்கு உதவினார்கள் அதே போல அங்கு அடிபட்டு கிடந்த சகாபாக்களுக்கு வாயுடைய வாயில வந்து தண்ணியை ஊத்துறாங்க அடுத்தது அவர்களுக்கு மருத்துவமும் பார்த்தாங்க ஆயிஷா ரதியுல்லானு அவர்கள் வந்து யாரு படை தளபதி இந்த உண்மத்துடைய தளபதி கேமத்தினால வரைக்கும் அவருடைய மனைவி இன்னைக்கு எந்த படை தளபதியுடைய எந்த தலைவருடைய மனைவியாவது போர்க்களத்தில் தண்ணி எடுப்பாங்களா தண்ணிய போய் வாலியில எடுத்துட்டு வந்து சிரமப்படுவாங்களா அவர்களும் நம்முடைய அன்னை ஆகிய ஆயிசா அதி இல்லானாவும் தண்ணியை எடுத்துட்டு வந்து சகாபாக்களுக்கு வைத்தியம் பார்ப்பதும் அவர்களுடைய தாகத்தை தீர்ப்பதிலும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறாங்க அதே போல ஹமனாபின் ஜ ரதியா இவர்களும் மெடிக்கல் ஹெல்ப் இவங்க வந்து அங்க இருக்கக்கூடிய நபர்களுக்கு அங்க வந்து மருத்துவம் பார்த்து கொண்டிருக்கிறதையும் நம்ம வந்து வரலாற்று பார்க்க முடியுது அதே போல ஐமன் ரதியுல்லா அன்ஹா இவர்களும் வந்து அங்க இருக்கக்கூடியவர்களுக்கு தண்ணியும் அவர்களுக்கு மருத்துவ உதவும் செய்து கொண்டிருந்ததா வரலாற்றின் மூலமாக பார்க்க பார்க்க முடியுது அனசிப் மாலிக் ரதியுல்லா அனுக்கூடிய ஹதீஸ் முஸ்லிம் என்ற நபிமொழி கிரந்தத்திலே பதியப்பட்டிருக்கிறது நபிசுராசம் என்ன பண்ணுவாங்கன்னா எப்பெல்லாம் வந்து அல்லாவுடைய பாதையில் போகும்போது அன்சாரிகளில் இருக்கக்கூடிய சில பெண்களை குறிப்பாக உம்மு சலீம் ரத்தியல்லோ அவர்களையும் சில பெண்களையும் மருத்துவ உதவிக்காக அவர்கள் எந்த எந்த துறையில தேர்ந்திருந்தாங்களோ அந்த துறையில வந்து அவர்களை பயன்படுத்திக் கொள்வாங்க அல்லாவுடைய பாதையில் பெண்களை இப்ப அவர்கள் அன்சாரிகள்ல எந்தெந்த துறையில் அல்லாவுடைய பாதையில் அவர்கள் எந்தெந்த துறையில் அவர்கள் உதவுவார்களோ அவங்கள கூட்டிட்டு போனாங்க மருத்துவத்துறையில் ஒருத்தம் உதவுவாங்களா அவங்கள கூட்டிட்டு போய் வைத்தியம் பார்க்கறது உம்மர் சலீம் ரதியுல்ல அனுவா கூட்டு போவாங்க அவர்கள் வந்துட்டு அங்க இருக்கக்கூடியவர்களுக்கு வைத்தியம் பார்த்துக்கொண்டிருந்தாங்க அப்படிங்கறத நாம் வந்து அதீஸ் பேருந்துகள்ல பார்க்க முடியுது நடக்குது உமர் ரதியுல்ல அனு அவர்கள் இருக்கும்போது நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் துணிகள் வருது கனிமத்தாக துணிகள் வரும்போது அதை பங்கு வைக்கப்பட்டு பங்கு வைக்கப்பட்டுக் கொண்டிருக்குது அப்ப ஒரு நபர் வந்து சொல்ற அமீருனே மோமின்களுடைய தலைவரே நீங்க இந்த துணி என்ன பண்ணுங்க உங்களுடைய மனைவிக்கு வந்து நீங்க கொடுங்க யாரு உம்மு குபும் பின் அலி ரதியுல்லு அவருக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லும் உமர் ரதியுல்லு சொல்றாங்க இல்ல இல்ல மிகவும் தகுந்தவர்கள் யாருன்னு சொன்னா உம்மு சலீம் அவர்கள் தான் சொல்லிட்டு காரணத்தையும் சொல்றாங்க உகது நேரத்தில் எவ்வளவு பாடுபட்டாங்க அந்த காரணத்துக்காக நான் கொடுக்கறேன் எத்தனை வருடம் ஆச்சு உபது நடந்த எத்தனை வருஷம் ஆச்சு உமர் ரதியுல்லானு அமீருனாக இருந்தது எத்தனை வருடம் எத்தனை வருடமாக இருந்தோம் சகாபாக்கள் அவங்களுடைய தியாகத்தை நினைவு பெண்களுடைய தியாகத்தை நினைவு கூர்ந்து சொல்றோம் இன்னைக்கு எந்த பெண்ணுடைய தியாகம் எந்த பெண்ண முதல நாம வந்து தியாகத்துக்கு உள்ளாக்குறோம் எந்த பெண்ணை வந்து ஆண்கள் அல்லாவுடைய மார்க்கத்திற்காக அனுமதிக்கிறாங்க அந்த தியாகத்தை எத்தனை வருஷம் கழிச்சு உமர் ரதியுல்லானு ஞாபகப்படுத்தி சபையில சொல் அந்த எப்போ நடந்தது கஷ்டப்பட்டு இருந்த கபனுக்கே துணி இல்ல அதிகமாக போர் பொருட்களாக துணி வரும்போது அவர்களுக்கு முன்னுரிமை எந்த அளவு சகாபாக்களை மதித்து இருக்கிறாங்க அதே போலிமா ரீதியில் போன நிகழ்வுகளை பார்த்தோம் அவர்கள் நபிசில்லத்துக்கு ஏற்பட்ட காயம் அழிய இல்ல தண்ணியை கொண்டு வந்தாங்க அதை ஊத்தி அந்த காயத்தின் மேல ஊத்தும் போது அதிகமாக இன்னும் ரத்தம் அதிகமான அங்க இருக்கக்கூடிய பாயை எரித்து சாம்பலை வைத்து நபி சுல்லாலஸ்த வந்து அந்த காயத்தை வந்து ரத்தம் வருவதை அடைத்தார்கள் அப்படிங்கிற நபிமொழியை சகி குஹாரியில் பதிந்திருக்கக்கூடிய நபிமொழியை நம்ம பார்த்தோம் அப்ப நபியுடைய மனைவியும் அல்லாவுடைய பாதையில் போர் கூடிய போர் புரியக்கூடிய மக்களுக்கு உதவி செய்றாங்க நபியுடைய மகள் செல்ல மகள் பாத்திமார் ரவி அல்லான அவர்களும் அங்கு அல்லாவுடைய பாதையில் போர் போர் புரியக்கூடிய மக்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க பெண்கள் எந்த அளவு தியாகம் செய்திருக்கிறாங்க உதவி மட்டும் இல்லங்க அல்லாவுடைய பாதையில் போரும் புரிந்தாங்க ஒரு சஹாபிபாரு பெண்மணி இருக்கிறாங்களே அநேகமான போரில் பங்கு கொண்டாங்க இவர்கள் இவர்கள் மரணித்த பிறகு குளிப்பாட்டின இவர்களுடைய சொந்தக்காரங்களாகிய அந்த பெண்மணி சொல்ற பதிமூன்று வெட்டுக்காயங்களை பார்த்தேன் உகது யுத்தத்தில் அந்த காயம் எதிரிகள் வெட்டி கொண்டிருக்கும் போது வந்து தாக்கிக் கொண்டிருக்கும் போது அவர்களுடைய தோளில் வாங்கின காயம் அவர்களுடைய உடலில் வாங்கிய காயம் அந்த காயம் இருக்குது இந்த காயம் மிகவும் வந்து முறையில் இருந்துச்சு பதிமூணு காயங்கள்ல இந்த காயம் ரொம்ப மோசமான முறையில் இருந்து கொண்ட போது இந்த காயம் இருக்கு ஒரு வருஷம் சகோதரர்களே ஒரு வருஷம் நமக்கு ஒரு காயம் இன்னைக்கு ஒரு வருஷமா இருந்துச்சு எப்பேற்பட்ட பாதிப்பை ஏற்படுத்தும் ஒரு பெண்மணி அப்ப இந்த காயத்திற்கு பிறகும் பாருங்க சுபகானல்லா காயம் ஏற்பட்ட அந்த பெண்மணி அடுத்த நாள் போருக்கு போனாங்கன்னு சொன்னோம்ல அடுத்த நாளே முஸ்லிம்கள் படையை திரட்டி கொண்டு அந்த வதந்தி வந்ததற்கு கிளம்புறாங்க அதற்கும் தயாராயிராங்க எந்திரிச்சு நிக்கிறாங்க மூர்ச்சை அடைஞ்சு கீழே உங்கடுறாங்க இதே நிலைமையில நபிசுல்லம் அவங்களை நீங்க வரவேணா போங்கன்னு விட்டுட்டு நபிசுல்லம் போயிடுறாங்க படைக்கு போயிட்டு அங்க போர் நடக்கல திரும்ப வந்துடுறாங்க வந்த பிறகு நபிசுல்லா கேட்கிறாங்க ஒரு தலைவர் ஒரு உம்மத்துடைய தலைவர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய படிப்பினை அந்த பெண்ணை குறித்து நலம் விசாரிக்கிறான் இன்னைக்கு எந்த ஒரு ஒரு வார்டு தலைவன் விசாரிப்பானா அந்த பெண்மணி எப்படி இருக்கிறாங்கன்னு போய் பார்த்துட்டு வாங்க பார்த்துட்டு வந்து அவனுடைய செய்தி எனக்கு சொல்லுங்கன்னு நலம் விசாரிக்க சொல்றான் ஒவ்வொரு சகாபன் அபிஸ்வாசத்துக்கு உள்ளத்துல ஒவ்வொரு சகாபாக்கள் மீதான நேசம் அவங்க எப்படி இருக்காங்க எப்படி இருக்காங்க நம்மளை குறித்தும் சொல்லிட்டு தான் போனாங்க நாளைக்கு நமக்காகவும் மன்றாடுவாங்க ஒவ்வொரு உம்மத்தினர் மீதும் அவ்வளவு நேசம் அதிகமாக நேசம் அவர்களுக்கும் இருந்தது சகாபாக்களும் நபியை நேசித்தார்கள் நபியும் சகாபாக்கள் நேசித்தாங்க அந்த அளவு நேசம் அவர்களது இருந்தது புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப இது போல பல சம்பவங்களை நாம வந்து வரலாற்றின் மூலமாக பார்க்க முடியுது அடுத்ததாக அவர்கள் அனுபவித்த அந்த கஷ்டங்களை பாருங்க பொறுமை எப்பேற்பட்ட பொறுமையை மேற்கொண்டாங்க சஃதியுல்லா இவங்க வந்து ஹம்சா ரதி அவர்களுடைய சகோதரி ஹம்சார் ரவிடைய நிலைமையை நம்ம பார்த்தோம் எப்பேற்பட்ட நிலைமை அவருடைய காது வெட்டப்பட்டு மூக்கு வெட்டப்பட்டு கண் பிடுங்கப்பட்டு அவருடைய நெஞ்சு பிளக்கப்பட்டு வயிறு பிளக்கப்பட்டு எல்லாமே வெளியாகி இருந்தது அவருடைய மர்ம உறுப்பு வெட்டப்பட்டு அந்த நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரனை ஒரு சகோதரி பார்த்தா எப்படி இருக்கும் அபிசிலாசம் யாரையும் பார்க்க விடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க அதற்கு சுபை ரது என்ன பண்றாங்க இவங்க சகோதரி போகும்போது தடுத்து நிறுத்துறாங்க சஃபியா ரது இல்லா போகாதீங்க போகாதீங்க அப்படின்னு உடனே இல்ல நான் என்னுடைய உணர்ச்சிகளை நான் வந்து கட்டுப்படுத்திக்கிறேன் விடுங்க அப்படின்னு கெஞ்சிட்டு போய் அனுமதி வாங்கிட்டு போய் பாக்குறாங்க நம்ம சகோதர சகோதரி அந்த நிலைமையில பார்த்தா நமக்கு எப்படி இருக்கும் இத பார்த்துட்டு அந்த பெண்மணி சொல்றாங்க பொறுமையை மேற்கொள்ளக்கூடிய நபர்களாக இருந்தாங்க பெண்கள் அடுத்ததாக ஹம்ரா பின் ஜஹ் ரதியுல்ல இவர்கள் வந்து அப்துல்லா பின் ஜஹ் ரதியுல்ல அவர்களுடைய சகோதரி இவர்கள் வந்துட்டு பாருங்க இவர்களுடைய தந்தையும் மரணம் அடைஞ்சார் சகிதாயிடுறார் இதே யுத்தத்தில் சகோதரன் அப்துல்லா பின் ஜனஷ் ரதியுல்லு அவரும் சகிதாயார் இவரு அதே போல கணவனும் சகிதாயிடுறார் யாரு முசபிபின் உமர் ரதியுல்லானு இவர்கிட்ட வந்து சொல்ல இந்த பெண்மணிட்டு வந்து சொல்லப்படுது உங்களுடைய தந்தை மரணித்து விட்டார் சகோதர் அப்துல்லா அவர்கள் மரணித்து விட்டாங்க ராஜா அடுத்து உங்களுடைய கணவர் மரணித்துட்டாங்க அழுக ஆரம்பிச்சிடுறாங்க கதறி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க அப்ப இத பார்த்து கணவனுக்கு மனைவியினுடைய இதயத்தில் வந்து ஒரு எப்பயுமே ஒரு சிறந்த இடம் இருக்குது மேலும் வந்து நபிசில சொல்லி இப்ப வரக்கூடிய ஒரு ஹதீஸ் கணவனுடைய அந்த அன்பு மட்டும்தான் அவங்களுடைய எல்லையை மீறி போகும் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க அப்ப ஏன் நீங்க அழுதிங்க தந்தை மரணித்தப்ப நீங்க அழுகலையே சகோதரர் மரணித்தப்ப அழுகலையே கேட்கும் போது எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் வந்து அவங்க வந்து அனாதைகளாக்கப்பட்டிருக்கிறாங்களே அப்படின்னு அவங்க அழுகுறாங்க பொறுமையாக தான் இருந்தாங்க பார்க்கணும் இதே நிலைமை நமக்கு வந்து நம்முடைய சகோதரை சகோதரரை தந்தையை கணவனை இழந்த ஒரு பெண் எப்பேற்பட்ட ஒரு பொறுமையை மேற்கொண்டிருக்கிறார் மேற்கொண்டிருக்கிறார் அடுத்ததாக அத்தீனாரியார் அதில்லா இவர்களுடைய பொறுமையை பாருங்க கணவரும் இறந்துடுறாரு சஹிதாயிடுறாரு தந்தையும் சஹிதாயிர சகோதரரும் சஹிதாயிரம் ஒவ்வொருத்தருமா சஹிதாயிட்டாருங்கிற செய்தி இந்த பெண்மணிக்கு வருது இவங்க என்ன பண்றாங்க ஒவ்வொருவரும் சகிதாயிட்டாருங்கிற செய்தி வரும்போது நபிசில்லா அரசன் நல்லா இருக்கிறாங்களா நபிசில மூன்றாவது முறையும் வந்து சொல்லும் போது தன்னுடைய உறவுகள் எல்லாம் கொல்லப்பட்ட பிறகும் நபிசில என்ன இருக்காங்க அப்படின்னு சொன்ன பிறகு நான் நம்ப மாட்டேன் என்ன கூட்டிட்டு போய் காமிங்க அப்படிங்கிறான் நான் பார்த்தாலும் நம்புவேன் அப்படின்னு சொன்ன உடனே சஹாபாக்கள் இந்த பெண்மணியை அத்தினாரியா பொந்து கொள்ள அவர்களை கூட்டிட்டு போய் நபி முன்னாடி நிறுத்தி காட்டின பிறகு மனம் சாந்தி அடைந்து அடைந்தாங்க எல்லா இழப்புகளும் வந்து ஈடுகட்ட கூடியது உங்களோட இழப்பை தவிர உங்களோட இழப்புக்கு முன்னாடி அது பொருட்டே கிடையாது யார பார்த்து சொல்றாங்க எல்லாத்தையும் இழந்த ஒரு பெண்மணி சகோதரனை இழந்துட்டாங்க தந்தையை இழந்துட்டாங்க கணவன் இழந்துட்டாங்க அந்த இழப்பெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது உங்களுடைய இழப்புக்கு உங்களுடைய இழப்பு தான் பெருசு நான் அதுக்குதான் பயந்தேன் சொல்லி காட்டக்கூடிய அளவுக்கு பெண்களுடைய பங்கு இஸ்லாத்திற்கு இருக்குது பெண்களும் நாமும் சிந்திக்க வேண்டிய நாம தேரிட்டிகளாக தான் பெண்களுடைய உரிமைகளை பெண்களுடைய பங்குகளாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் அவர்கள் பிராக்டிக்கலாக இருந்தவர்கள் அவர்களுடைய விஷயம் நமக்கு இன்னைக்கு தேரியாக தான் முன்வைக்கப்படுது இப்ப அதுபோன்று ஆண்களும் பெண்களும் அல்லாவுடைய பாதையில் போரிட்டு அல்லாவுடைய பாதையில் சகிதாவணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருந்துச்சு அவர்கள் பொறுமையை மேற்கொண்டாங்க நமக்கு ஒரு ஏதாவது அல்லாவுடைய விஷயத்துல சின்ன ஒரு ஏதாவது முன்பின் ஆயிட்டா கூட நம்ம அல்லாவை ஏசுறோம் உயிரை விடணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்க உயிரை விட்டாலும் பொறுமையோடு இருந்தாங்க அப்ப அதுபோல மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக இன்றைய உரையை முடித்துக் கொள்வோம் இன்ஷால்லா வரக்கூடிய நிகழ்வுகளில் அடுத்தடுத்து வரலாற்று சம்பவங்களை பார்ப்போம் வாகனத்தவான வலியில் சொந்ததாக ரப்பிலாளே